அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் காலத்தில் நாய்கள் பள்ளிவாசலின் உள்ளே வந்தும் அதில் சிறுநீர் கழித்தும் சென்று கொண்டிருந்தன அதற்காக அதில் எவரும் தண்ணீர் தெளிப்பவர்களாக இருக்கவில்லை